அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் படம் வரையும் அனைவரும் நரகில் போகவர் அவர் வரைந்த அனைத்து படத்திற்கும் உயிர் தரப்படும் அவரை அது நரகில் வேதனை செய்யும் என்று நபி சொல்லு அணி அவர்கள் கூற கேட்டேன் நீ அவசியம் வரைய வேண்டும் என்றிருந்தால் மரத்தையோ உயிரற்றதையோ வரைந்திரு என்று அப்துல்லாஹிபின் அப்பாஸ்லாஹும் அவர்கள் கூறினார்கள் இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து முஸ்லிம் இரண்டு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது